மகன் இறந்துவிட்டால் மூன்றை தவிர மற்ற செயல்கள் எல்லாம் முடிந்துவிடும் ஒன்று தொடர்ந்து நன்மை தரும் தர்மம் இரண்டு இவர் மூலம் பயன்பெறப்படும் கல்வி மூன்று அவருக்காக துவா நல்ல குழந்தை என்று நபி செல்லும் அழகிய செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று ஆறு மூன்று ஒன்று